அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் உடம்பானது துன்பத்திற்கு இருப்பிடமாகும் என்று உணர்ந்த பெரியவர்கள் துன்பம் வந்த காலத்தில் மனம் கலங்குதளை மேற்கொள்ள மாட்டார்கள் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் உடம்பு இடும்பைக்கு இலக்கம் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் மேல்னா மேல் மக்கள் பெரியோர்கள் துன்பத்தை அனுபவிக்கவே இந்த உடம்பை பெற்றிருக்கிறோம் எனவே துன்பம் வந்தபோது ஏன் கலங்க வேண்டும் அமைதியோடு துன்பத்தை பொறுத்து ஆழ்வதே மனிதர் கடைபிடிக்க வேண்டிய கொள்கையாகும் மேலும் மேலோர் அடையும் துன்பம் உடம்புக்குத்தான் என்றபோது மனவேதனையை ஒழித்து விடுவார்கள் மனவேதனைக்கு இடம் கொடுத்தலே செயல் தடைப்படுவதற்கு ஹேதுவாகும் காரணமாகும் ஆகையால் வரும் துன்பம் அனைத்தையும் உடலுக்கே சேர்த்து மன ஊக்கம் தளரமாட்டார் மேலோர் அதாவது பெரியோர்கள் ார் திருவள்ளுவருமான் கையாறு என்னும் சொல் ஒழுக்க நெறியையும் துன்பத்தையும் வியப்பையும் உணர்த்தும் இடும்பை கலக்கம் கையாறு என்னும் இந்த மூன்று சொற்களும் துன்பம் என்ற ஒரு பொருளையே இந்த குரலில் உணர்த்தி இருக்கின்றன கையாறு என்பது கவலையின் முதிர்ச்சி அதாவது கவலை அதிகமாயிருக்கிற நிலைமை கவலையாவது ஏதேனும் ஒரு அவலம் தோன்றினால் என்ன செய்வோம் என்று ஏங்கி நிற்க செய்யும் கையாறு அச்செயலும் இன்றி மூர்ச்சிக்க செய்யும் கவலைக்கும் கையாருக்கும் உள்ள வித்தியாசம் கவலையோட அதிகத்தன்மைதான் கையாறு என்பது இங்க பொருள் பகவத்கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில சொல்லுகிறார் கிருஷ்ணர் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் நிலையில்லாத இன்பமற்ற இந்த உடலை பெற்றிருக்கின்ற நீ நிலையான இன்பமே வடிவான என்னை சார்ந்திருந்து என்னையே வழிபட்டு செயல் புரிவாயாக என்று ஸ்லோகத்திலே பகவான் உபதேசித்திருக்கிறார் உடலை பற்றி பட்டினத்தார் பின்வருமாறு பாடியிருக்கிறார் அங்கோடு இங்கோடு அலமருங்க கள்வர் ஐவர் கலகமிட்டு அழைக்கும் கானகம் பேளை இருவினை பெட்டகம் அங்கோடு இங்கோடு அலமருங்க கள்வர் உடம்பை பத்தி ஐவர் கலகமிட்டு அழைக்கும் கானகம் ஜலமல பேழை இருவினை பெட்டகம் இரு வினை பெட்டகம்னு சொன்னால் புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிற இருப்பிடம்னு அர்த்தம் சாஸ்திரங்கள்லேயும் சொல்லப்படுகிறது இந்த உயிரானது ஜீவாத்மாவானது தான் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபங்களுடைய பயனாகிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கான இருப்பிடம் எப்படி ஒரு அறையிலிருந்து இப்போ வகுப்பு நடத்துகிறோமோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறோமோ அது மாதிரி இந்த உடம்புங்கிற இடத்துல இருந்து மனம்ங்கிற கருவியை கொண்டு உயிரானது இன்பத் துன்பங்களை நுகருகிறது என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன பாரத நாட்டில இருக்கிற நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன இதை பற்றி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு சுருக்கமா பார்க்கலாம் வாத்த பித்தம் கோழை குடிபுகும் சீரூர் ஊத்தை புந்தோல் உதிர கட்டளை நாற்றப்பாண்டம் நான் முழத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்சுரை தோட்டம் அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓயா நோக்கிடம் ஓடும் மரக்கலம் மாயா விகாரம் மரணப் பஞ்சரம் சோற்று துருத்தி தூற்றும் பத்தம் காற்றில் பறக்கும் கான பட்டம் விதிவழி தருமன் வெட்டும் கட்டை சதுர்முக பாணன் தைக்கும் சட்டை ஈமக் கனலில் விருந்து காமக்கனலில் கருகும் சருகு கிருமி கிண்டும் கிழங்கு இப்படியெல்லாம் உடம்பை பற்றி எல்லாம் பெரியோர்கள் சிந்தித்து சொல்லி இருக்கிறார்கள் இனி பதவரை பார்க்கலாம் மேல் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்த பெரியோர்கள் உடம்பு உடல் இடும்பைக்கு துன்பத்திற்கு இலக்கம் இருப்பிடம் என்று உணர்ந்து கலக்கத்தை துன்பப்படுதலை கையாரா ஒரு பொருட்டாக கொள்ளாதாம் கொள்ள மாட்டார்கள் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்த பெரியோர்கள் உடல் துன்பத்திற்கு இருப்பிடம் என்று உணர்ந்து துன்பப்படுதலை ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டார்கள் அறிவுடையவர் துன்பத்திற்கு உறைவிடம் உடம்பென்று தெளிந்திருத்தலால் தம்மிடத்து வரும் துன்பத்தை துன்பமாகக் கருத என்பது கருத்து இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று உள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற